வணக்கம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதார்விக் குழுவிற்கு நான்கள் விஜயகர் நேற்றிர பொதார் கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று உலக அஞ்சல் அட்டை தினம் வேர்ல்டு போஸ்ட் கார்டு டே அக்டோபர் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ தனது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சுக்ரையான் ஒன்று திட்டத்தை நாட்டின் விண்வெளி ஆய்வுகளுக்கான தேசிய மையத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செயல்படுத்த உள்ளது மூன்று மகாத்மா காந்தி தேசிய அறக்கட்டளையின் மகாத்மா காந்தி நேஷனல் பவுண்டேஷன் எம் காந்தி விருது இரண்டாயிரத்தி காந்தி அவார்டு 2020, சஞ்சய் சிங் கேடுகள் உங்களுக்காக இதோ ஒன்று சர்வதேச ஆசிரியர்கள் தினம் இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ் டே என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு மாற்று நோபல் பிரைஸ் ஆல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸ் என்று அழைக்கப்படும் ரைட் வாழ்வாதார விருது இரண்டாயிரத்தி இருபது ரைட் லிவ்லிஹுட் அவார்டு பெற்றுள்ளவர்களின் தவறாக இடம்பெற்றுள்ளவர் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக எண்ணெய் கசிந்து வருவதை கண்காணிக்க கடல் கண்காணிப்பு செயற்கை கோள்கள் திரளை கன்ஸ்டலேஷன் ஆஃப் மேரிடைம் சர்வேலன்ஸ் சாட்டிலைட்ஸ் இந்தியாவுடன் இணைந்து அனுப்பவுள்ள நாடியது நன்றி